அவர்களில் மக்களுக்கு இமாமத் ஓதுவதில் சமமானவர்களாக அவர்கள் இருந்தால் அவர்களின் நபி வழியை நன்கு அறிந்தவர் இமாமத் செய்வார் நபி வழி விஷயத்திலும் அவர்கள் சமமாக இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களில் முதலானவர் இமாமத் செய்வார் சமமாக அவர்கள் அனுமதியின்றி உட்கார வேண்டாம் என்று நபிசல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் அவரது மற்றொரு அறிவிப்பில் முஸ்லிமான அவர்களில் முதலாம் அவர் இமாமல் செய்வார் என்று உள்ளது மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு அல்லாஹுவின் அவர்களிலும் ஓதுவதில் முதன்மையானவர் இமாமல் செய்வார் ஓதுவதில் சமமாக அவர்கள் இருந்தால் ஹிஜ்ரத் செய்ததில் அவர்களின் முதன்மையானவர் அவர்களுக்கு இமாமல் செய்வார் ஹிஜ்ரத் செய்ததிலும் சமமாக அவர்கள் இருந்தால் அவர்களில் வயதில் மூத்தவர் அவர்களுக்கு இமாமம் செய்வார்